இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஆயிஷா ரவி அவர்கள் கூறியதாவது நபி செல்லும் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது தமது இரு கைகளையும் கழுவுவார்கள் தொழுகைக்குரிய உழுவை செய்வார்கள் பின்னர் குளிக்க துவங்குவார்கள் தமது கையால் தலைமுடியை கோதிவிடுவார்கள் தலையின் தோல் நனைந்து விட்டதாக தெரிய வந்ததும் தலையின் மீது மூன்று முறை தண்ணீரை ஊற்றுவார்கள் பின்னர் உடலின் இதர பாகங்களை கழுவுவார்கள்